முன்னூற்றி நாங்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக சென்றோம் மக்காவில் அடுத்துள்ள ஷரீப் என்ற இடத்தை அடைந்ததும் எனக்கு மாதவிடா ஏற்பட்டுவிட்டது அப்போது நபி சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நான் இருந்த இடத்திற்கு வந்தார்கள் அழுது கொண்டிருந்த என்னை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று வினவினார்கள் இவ்வாண்டு நான் ஹஜ்ஜு செய்ய முடியாது என்று கருதுகிறேன் என்றேன் உனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்று சொன்னேன் அப்போது இந்த மாதவிடாய் ஆதவுடைய பெண் மீது அல்லாஹி ஏற்படுத்தியது எனவே காபத்துள்ளாவை தவா செய்வதைத் தவிர ஹாஜிகள் செய்கின்ற மற்ற எல்லா காரியங்களையும் நீ செய்துகொள் என்று சொன்னார்கள்